نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد نبي الله ورسوله اما بعد فيا عباد الله ان الله تعالى يقول هو استقل القائلين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اعطيناك الكوثر فصلي لربك وانحر ان شانئك هو الابتر صدق الله العليم புகழடைத்தும் புகழுக்குரிய நாயன் புகழ வேண்டியவன் ஏவப்பட்டவன் அல்லாஹ் ஒருவனுக்கு பெருமானா ரசோலி கரீ முகமது அக்ரம்லாஹு அலி வசல்லம் அவர்களின் பெயரிலும் அன்னாரின் உத்தம தோழர்கள் ாம வரைக்கும் பின்பற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் எந்தெண்டும் உண்டாவதாக அல்லாஹும் அவன் தூதர் சொல்லாமசல்லம் அவர்களும் எந்தெந்த விடயங்களை சொல்லி ஏவி இருக்கிறார்களோ அந்த விடயங்களை நாம் எடுத்து வேண்டும் எனவும் எந்த விடயங்களை விட்டு மென்மை தகுந்திருக்குமாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து தடுத்து விலக்கி ஒதுக்கி அந்த விடயங்களை நாம் ஏறெடுத்து பார்க்கக் கூடாது என்று ஆரம்பமாக அடியேனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒசியத்தையும் நசுகத்தையும் செய்து கொள்கின்றேன் கண்ணித்துக்குரிய அல்வாஹு நடந்தாடியார்களே ஈஷா அல்லா நாங்கள் ஒரு சங்கையான ஒரு பெருநாளை ஒரு மகிழ்வான ஒரு தினத்தை தியாகங்கள் பலர் நிறைந்த ஒரு நாளை நாளை கொண்டாட இருக்கின்றோம் உண்மையில் இஸ்லாம் ஒரு சின்ன ஒரு அமலை எங்களுக்கு காட்டி தந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு அழகான காரணத்தை வைத்திருக்கும் இப்பொழுது நாங்கள் பிறனாளிக்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் புத்தாடைகளை வாங்கிவிட்டோம் வீட்டிலே அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த திருநாள் எமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்கின்றது ஒரு படிப்பினை இருக்கின்றது ஒரு தத்துவம் இருக்கின்றது சாதாரண நாட்களைப் போல் அந்த நாட்களை நாங்கள் எண்ணிவிட முடியாது இந்த அச்சிப்பெருநாள் சொல்லக்கூடிய தத்துவம் ஒரு முஸ்லிமிடம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை இந்த குத்துபாவினை நாங்கள் ஓரளவுக்கு விளங்குவதற்கு மேற்படுவோம் இந்த ஹர்திப்பெருநாள் என்று சொன்னவுடன் எங்களுக்கு ஞாபகத்திலே வரக்கூடிய ஒரு சிறப்பான கண்ணியமான ஒரு நதியுள்ளாக இருக்கிறார் அவர்தான் நசரத் இப்ராஹிம் அலை அவர்கள் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய குடும்பத்துடைய தியாகத்தை ஞாபகமாக தந்திருக்கின்றான் என்பதை நாங்கள் அறிந்த விட தியாகங்கள் என்று சொல்வது விரும்பினை ஞாபகம் ஊட்டுவதற்கு மட்டுமோ அல்லது மின்பர் மேடைகளில் கரை சொல்லுவதோ நோக்கம் அல்ல ஏதோ வருடத்தில் ஒருமுறை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நீத்துவிட்டு சம்பவத்தை கேட்டுவிட்டு அப்படியே என்று கேட்டுவிட்டு செல்வதுதான் எமது நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் கரைகும் சமூகம் அல்ல என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை வரலாற்றுகளை சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவான் என்ன வார்த்தை அதுபுரத்தில் அல்பா புத்தி உள்ளவங்களுக்கு இந்த சம்பவத்தில படிப்பினை இருக்கும் ஒரு படிப்படை இருக்கும் என்று குருவான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது ஹஜ் பெருநாளை கொண்டாடக்கூடிய நாங்கள் எனக்கு ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா இந்த ஹஜ் பெருநாளை கொண்டு எமது வாழ்க்கையில் ஏதாவது தீர்மானங்கள் எடுத்திருக்கின்றோமா என்று திரும்பி பார்த்தால் அதிகமான பதில் பூச்சியமாகவே இருக்கும் கன்னிச்சத்துறை பெருமக்களை ஒரு முஸ்லிம் இப்படி வாழ வேண்டும் அவனது எண்ணங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அவருடைய பேச்சு மூச்சு உடை நடை பாவனை அனைத்தும் யாருக்காக இருக்க வேண்டும் என்பதை இந்த அச்சி பிறநாள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது தன் மகளாரை பழிவுறுப்பதற்காக குனைந்தார்கள் அந்த நதிகரார் என்று சொன்னால் எதற்காக யாருக்காக அல்லாஹுக்காக இன்று அதை ஞாபகம் முகமாக ஒரு உழுகிய குடும்பம் சொன்னாலே விடிய விடிய யோசிக்க சரி பார்க்கிறோம் ஆனா திருநாள் கணக்கில் டிக் போறதுக்கும் நாங்க ஜொலி பண்றதுக்கும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் இந்த பெருநாள பேர்ல செலவழிக்கிறதுக்கோ வீட்ல கேபிள் டிவி உடஞ்சாலும் செய்யறதுக்கும் வேற வேற நோய்களுக்கு செலவழிக்கவோ கணக்கு பார்க்காத ஒரு சமூகம் ஒரு திருமணம் அண்டு வந்துட்டால் காச தண்ணீராக செலவழிக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு சாதாரண நிகழ்வுக்கு கூட மார்க்கத்திலே கொண்டாட்டங்களுக்காக கூட பேருக்காக புகழுக்காக மத நல்லிணக்க பெயரிலேனைய மதத்திலே இருக்கூடிய அன்னதானங்களுக்காக பேருக்காக ஆயிரக்கணக்காக சிரமிக்கக்கூடியவர்கள் கூட அமுதாவுக்காக இந்த குருபானை கொடுங்கள் செய்யுங்கள் என்று சொன்னால் அப்பதான் அவங்களுக்கு பட்ஜெட் இடிக்குது கடுமையை யோசிக்கிறாங்க பாடுமா அந்த குழந்தை என்றாலும் குர்பான் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகின்றது இப்ராஹிம் நபிக்கு மகன குர்பான் கொடுங்க சொல்ல நேரத்தில் இப்ராஹிம் நபிக்கு பதினெட்டு ஆம்பளைச்சு சரி பன்னெண்டு பேர் இருந்தாலும் ஒரு குருபான் ஒரு குழந்தை அறுக்கிறதுக்கு அறுக்க துணிரத்துக்கு யாருக்கு மனசு வரும் அதுவும் அப்பாவாகிற வயசுல வாப்பா வாங்கிக்கிறார்கள் இப்ராஹி அலி இஸ்லாம் வயசு என்பது தொண்ணூறு வயசு குருவான் சொல்லுது அவங்களுக்கு குழந்தைய கொண்ட நன்மாவையும் சொல்லப்பட்ட நேரத்தில் அவங்க கேக்குறாங்க வயசுல எனக்கு என்ன பிள்ளை கிடைக்கும் அல்ல சொன்ன பிள்ளைகளிடம் மேல வாப்பாவோட பாத்தம் கூட அப்பா அம்மா இருக்கு அப்ப ஒரு தாத்தாவாக வேண்டிய வயசிலே ஒரு சந்தையாகின்றார் நபிகரார் இப்ராஹிம் அலி நேரத்தில் அவர்களுக்கு ஒரு குழம்பை கிடைத்திருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு கல்யாணம் முடிச்சு ஒரு அஞ்சு வருஷம் எந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த நதிக்கு கல்யாணம் முடிச்சு அஞ்சு வருஷம் இல்லைங்க அம்பது வருஷம் கழிச்ச புற கிடைச்ச புல் அந்த புள்ள இந்த குழந்தையை குருமாள் கொடுங்கள் என்று அல்ல சொன்ன நேரத்திலே யோசிச்சாங்களா என்ன டிவைட் பண்ணாங்களா யார்ல வேண சொல்லுனா செய்ய புள்ளடு சேத்திரனை தலை போடாது கேட்காதே அது என்ன உசுறு என்ன சொத்து என்ன செல்வம் தத்துவம் பேசினாங்களா இல்ல அல்ல அாவின் புறத்தில் இருந்து வந்த அறிக்கை அறிவித்தல் என்று விளங்கிக் கொண்டார்கள் இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி எல்லாம் அந்த இபாதிமுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து இந்த நாளை தந்து பாபா சொத்து செல்வம் எல்லாம் அல்லாவுக்காக எழுதுவீங்க கிருபான் கொடுங்க சட்டம் சொல்லாமல் இந்த தியாகத்தை நினைவு கூர்ந்து அல்லாவுக்காக மனுஷனுக்காக செலவழிக்க யோசிக்க மாட்டோம் மனைவிக்காக செலவழிக்க யோசிக்க மாட்டோம் பிள்ளைக்காக செலவழிக்க யோசிக்க மாட்டோம் ஊருக்காக உலகிற்காக பேருக்காக பட்டத்திற்காக செலவழிப்போம் அவுண்டு வரும்போது எங்களை உள்ளத்தில் கை வச்சு கேட்டு பாருங்க எங்களை எத்தனை பேர் இந்த வருஷம் குருபான் கொடுக்க தயாராக இருக்கிறோம் குருபான் கொடுக்க தயாரா இருக்கிறோம் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட குருபான் கொடுக்காதவங்க இருந்தாங்க யோசிச்சுக் கொள்ளட்டும் நாளைக்கு மௌத்தாயி சந்துக்களை போற நேரத்தில் சந்து நின கையில போட்டிக்கிற மோதிரத்தை உருவி எடுத்துருவாங்க கையில போட்டிருக்கிற மோதிரத்தையும் உருவி எடுத்துருவாங்க மேல போட்டிருக்கிற பெரிய ஒண்ணுமே இல்ல வாப்பிட்டு வாங்க சேர்ந்து நீங்க கஷ்டப்பட்டு தேடி வைக்க சொத்தில் செல்வத்தில் வாசலாவது ஒரு நன்மை செய்யுமா எதிர்பார்க்கோ பள்ளிக்கோ நல்ல இடத்துக்கு பேச்சு என்னோட பாப்பா இவ்வளவு வச்சுக்கிறாரு கான் இருக்குது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது வாப்பாக்கு போயிடுப்பாங்க வாப்பட பேர்ல நாங்க கொடுக்க தயாரானது ரெண்டு சொத்து பார்சலும் அல்ல ஒரு நாற்பது பேரு சாப்பாடு அதோட முடிஞ்சது அப்ப இந்த வருஷம் இருக்கக்கூடிய நாங்கள் வாரத்திறனாளிக்கு வார ஒரு உழுகா கொடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குமா யோசிங்க பாப்போம் இருக்காது சந்தை இருக்காது எல்லாமே போய்விட்டால் இந்த சொத்து செல்வத்தை இந்த அல்லாத விஷயத்தில் கணக்கு பார்க்கிற நாங்க சும்ப அன்று இஸ்லாமியம் குர்பான் செய்யப்பட்டிருந்தா எல்லா முதலாவது பாருங்க நீங்க ஒரு வயசு வர கத்தல் பண்ணிருக்கோம் அந்த காரியத்தை ஒரு குர்பான கொண்டு வச்சிருக்கிறா சொல்றது எங்களுக்கு வசதி இல்லவாப்பா இல்ல சொல்லுங்க பாப்பாம்பிள் சொல்றேன் எங்களுக்கு மத்தியில் சிக்ரெட் குடிக்கிறவங்க எடுத்துக் கொள்வோம் புகை பிடிக்கிறவங்க அதைப் பத்தி ஆர்குமெண்ட் பண்ணவோ அதைப் பத்தி பேசவோ இன்னைக்கு நான் வரல ஒரு நாளைக்கு சிக்கரெட் குடிக்கிறவாங்க குடிக்கிறவங்க சராசரி பத்து இல்ல கணக்கிறவங்க இருக்கிறாங்க கணக்கு பார்ப்போம் குடிச்ச குறைஞ்சது எனக்கு தெரியாது ஒரு குத்துமளிப்பான விலை இருபது ரூபா ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா இவரை பத்து சிக்கர்ட் குடிக்கிறாரு நாற்பது ஒரு மாசம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பத்து மாசத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபா பத்து மாசத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபா அந்த ரெண்டு மாசமே எூறு ரூபாய் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ரூபாய் வருது ஒரு நாளைக்கு ரெண்டு சிக்ரேட் கணக்கு ஒரு வருஷத்துக்கு டாக்கெட் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ரூபாய் வருது ஆனா அவரோட வாழ்க்கையில குர்பான் வாங்கித்தான் பழக்கப்பட்டிருப்பார தவிர அந்த பதினைந்தாயிரம் ரூபாய் குர்பானுக்கு தேவையில்லை ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கினா பங்குலா இருக்கலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்போம் செலவுக்கு ஒதுக்கி வருஷத்தில் வருஷத்தில் நாங்க தொலை வந்து தண்ணீரை கட்டிட்டு பொய் சொல்றாக்க நாங்க என்ன போய் சொன்னிருக்க மாதிரி என்னெல்லாம் ஆய்வு பண்றதுக்கு எங்களுக்கு தண்ணி இல்ல நேரம் இல்ல அதை விடுவோம் கருத்த பாருங்க தன்பு கட்டிட்டு சொல்றாரு என்ன லைஃப் நான் கொடுத்துட்டேன் வலி மேல் இல்லது இந்த வானத்தை படைச்ச அல்லாவுக்கு என்ன முழு லைஃபர் ஒரு நாட்டுக்கு ரெண்டு சிக்கெட் சலதியம் அல்லாக்கு நான் கொடுத்துட்டேன் இது மட்டும் இல்ல இன்ன சராசி என்ன தொழுகைக்கு என்ன வணக்கம் என்ன வாழ்க்கை மௌத்தி அனைத்தும் யாருக்காக தெரியுமா யாழ்லாகி உனக்கே சொந்தம் எவ்வளவு பெரிய பொய்ய பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற தப்பிர் கட்டிக்கொண்டு மௌத்தி உனக்கு சொந்தம் ஹயாத்தி மௌத்தி என வாழ்க்கை எல்லாம் உனக்கே சொந்தம் யாழ்லா என்று சொல்லி போட்டு அவ்வளோ தப்பிர் கட்டுற எவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற வரு வந்துட்டு சொல் நன்மை கிடைக்காது ஒரு பேமிலி குடும்பத்துக்கு கூட அதுக்கு உண்டியலை போட்டு வந்தா இருபது ரூபாய் போட்டு வந்தா ஏன் வா பயலாது ஏழாயிரம் ரூபாய் வருது ஏழாயிரத்து இருநூறு ரூபாய் வருது வருஷத்துல ஒரு பங்குக்கு சேரலாமே இன்னைக்கு வீட்டுல சீட்டு குடிப்பாங்க பூவாசு வாங்க சீட்டு மெத்த வாங்க சீட்டு தரவாணி வாங்க சீட்டு பெண்கள்ல சீட்டு வாங்க சீட்டு கதிர அந்த தாய்வாக யோசிக்கணும் இதெல்லாம் உலகத்தில் அழிஞ்சு போற துணியா வீட்டுக்கு தேவை சொல்லல பாயும் தேவை குற்றோமும் தேவை கபுருக்கு இது தேவை அழிஞ்சு போற துணியாவுக்கு இதை நாங்கள் அர்ப்பணம் செய்யறோம் ஆகிய முன் வச்சிருக்கிறோம் அப்ப இதே நேரம் அவ்வளவு சொல்றேன் வாக்குறுதி இங்க வாங்கணும் இதற்காக செலவழிக்கிறதுன்றதை ஆத்துல கொண்டு போயிட்டு போடுறது குளத்துல போடுறது கடலை போடுற விஷயம் இல்ல நீங்க செலவழிக்க கூடியவை நான் பேங்க் ஆஃப் ஆக்ரா மரணிக்கான வங்கியில நீங்க செய்யக்கூடிய டிபாசிட் மருமையில் ஒன்றுக்கு பத்துக்கு எழுபதுக்கு எழுநூறு திருப்பி தந்தை எங்கயாவது எங்கேயாவது சதப்பா கொடுத்து இல்லாம போனாக்கிறீங்களா அல்ல போலேம் வரும் சொல்பிக்க நம்ப சத்தியம் இல்லாம ச சந்தேகம் வரக்கூடாது கூடாது என்று சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க செலவு செய்கிறது ஒரு நாள் நீங்க நஷ்ட கணக்கில் எடுத்துக்கொள்ளவான நான் திருப்பி தருவேன் அழகா திருப்பித் தருவேன் எப்படி திருப்பி தருவன் நீங்க பத்தாயிரம் தந்தா அதே பத்தாயிரம் ரூபாய் தருமண்டல ஏழு லட்சம் வரைக்கும் திருப்பித்தாரன் ஏழு லட்சம் மட்டும் நான் அதற்கும் அதிகமாக நான் உனக்கு சிறப்பித்தாரே அப்ப இன்னைக்கு பேங்க்ல எவ்வளவுக்கு பதினெட்டு வருஷத்துக்கு சேமிக்கிறார் பேங்க்ல பேச்சு புள்ளிட கணக்குல சேவிக்கிறார் அதே அந்த தாயுட தருப்பத்துக்குள்ள பத்து மாதம் அந்த குழந்தைக்குள்ள ஒரு நாள் சரி பசின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சா அந்த மந்த பூசினா வந்துச்சாக்குள்ள இது இல்ல ஏதோ குறைச்சா தாயின் கருப்பு குழந்தைய முழுமையாக பாதுகாக்க தெரிஞ்ச அந்த நீள வந்த புறவை நல்லா நம்புறான் கிடைக்குமா என்ன சொல்ல இந்த பத்து வருஷம் பதினெட்டு வருஷம் முப்பது வருஷம் மனிதன் தரக்கூடிய வாக்குறுதிகளை நம்ப கூடிய மனுஷன் நம்பிக்கை பாப்பா பேங்க் போடுங்க நான் தேவையான மாதிரி தருவேன் தராட்சி சுமத்திர அசன்குமார் அப்படிப்பட்டவங்க கூட இந்த உள் முன்வாரது மக்களை கொண்டாடுறோம் எல்லாரும் கொண்டாடுறான் ஒரு குழந்தையை அறுத்து பணியிட முன்வந்த அந்த வாழ்க்கை அந்த தியாகம் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குது முழு சமூகமும் இந்த கடமையை செய்யணும் செய்ய பட்டி இருக்குது வசதி இல்லாங்க அது அல்லாக்கும் தெரியும் வசதி இல்லை செய்தி அவங்களுக்கும் தெரியும் ஒரு தெரியும் அல்லாக்கும் தெரியும் நாங்கள் அவங்களை பத்தி ஆக்கிப் பண்ணவோ அவங்கள குறை சொல்லவோ வரல அல்லாஹ் ரஹ்மதீங்கள அறிந்தவன் அதுங்கள மனசுல நான் நினைச்சு கொள்றதே எங்கனால ஊழியா குடுக்க ஏலா இன்ன பேர் பேருக்கும் பெருமைக்கும் ஆடம் பரத்துக்கு அல்லாஹ் சொல்லிட்டான் நீங்க வாங்கோ இரச்சு இரச்சுங்கோ எனக்கு வந்து சேர்றதில்ல தூய்மையான எண்ணத்தை வைங்கோ தூய்மையான எண்ணத்தை எங்க ஊருக்கு බෙறைடிக் கோ பெரியஷா படம் பிடிச்சு காட்றதுக்கு நாளை இப்டி தான் வருஷம் வருஷம் இப்டி தான் குடுக்குறங்க வாப்போ இப்டி தான் கொடுத்தான் இக்லாஸ் இலாமாக்கு கொடுத்து செய்யவா அவ்வின் ஒருவோம் உண்மையான தற்கோக்காக வாழ்க்கை மனுஷன் நிம்மதி இல்லை திருப்தி இல்லை காரணம் என்ன தெரியுமாக்காக வாழ்றது மனுஷனுக்காக செய்கிறது மனைவிக்காக கவனி வருஷத்துல போன திருப்பி கல்யாணம் எனக்கா என்ன செய்ய கேப்பா துறை ஏழாவது ஒரு கட்டினோட போயிட்டீங்கன்னு சொன்னுக்கு போலீசுக்கு இழுப்பார் குடும்ப தியாகம் கொண்டு போய் யாருமே இல்லாத அந்த பாலை மனத்தில் இப்ராமலாம் விட்டாங்க நடமாட்டங்களும் இல்லாத ஒரு இடத்துல விட்டு நேரத்தில் யாருமே இல்லாத இடத்துல விட்டுட்டு போறீங்களே யாருமே இல்லையே என்ன இங்கோந்து விட்டுட்டு போறீங்களே இது நியாயமானது கேட்டாங்க இப்ராமாம் சொன்னாங்க ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க இது அல்லாஹுடைய கட்டளை அல்லாவுடைய கட்டளை அந்த தாய் சொல்லுகிறாள் அப்படியா அல்லாஹ் பாதுகாக்க போல் மாணவன் நீங்க பழமையாக சொல்லுவாங்க அந்த தாயுட ஈவான் உறுதியை பாருங்க யாருமே இல்லாத அல்லாட கட்டளை என்று சொல்லி அந்த தாயை விட்டுட்டு போற நேரத்தில் அந்த தாய் அதை குறைந்து எங்க அந்த குடும்பத்தின் தியாகம் அல்ல புரிஞ்சு கொண்டா சுபகம் உலகத்திலே எங்கேயுமே சேராதொரு சனத்திரல் எங்கேயுமே இல்லாத ஒரு கண் கொள்ளாத காட்சி இன்று நான் அந்த அரப்பாவிலே அந்த மக்காவிலே அந்த மீனாவிலே மக்கள் வெள்ள மக்கள் சமுத்திரம் என்று சொன்னால் அங்கே சென்று அதை பார்க்க வேண்டும் அந்த தியாகம் அல்ல அழித்து போட்டானா நம்பினார்கள் அந்த வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து இன்று வரைக்கும் இது இந்த ஹஜ்ஜி எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு பாடம் இப்ராஹி அலிஸ்ரா நெருப்பிலே தூக்கி போட்டார்கள் கொதிக்கின்றார்கள் எதற்காக இந்த மனிக்கின்ற நேரத்திலே மனசுகள் சொன்னார்கள் உலகத்தில் சண்டை பிடிச்சி அறுத்துக்கொண்டு வெட்டிக்கொள்ற மனுஷனை படைக்க போறாய் இப்ப அல்லா நிரூபித்து காற்றாய் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் வெட்டி கொண்டு முட்டிக்கொண்டு சண்டை பிடிச்சிக்கணும் இல்ல எனக்காக வாழ்ற சமூகம் எனக்காக குழந்த அறுக்கின்ற சமூகம் எனக்காக தன் மனைவியை பாலைவளத்திலே விடுகின்ற சமூகம் மட்டுமல்ல எனக்காக நெருப்பிலே விழுந்து தன்னை எரித்துக் கொள்கின்ற சமூகம் இருக்கின்றது அந்த நெருப்பில தூக்கி இப்ராஹிஸ்ரா போடப்படுகின்றது மலக்கு மாறலாம் பதறுகிறார்கள் அல்லாட்ட போய் செஞ்சுகிறார்கள் ஒப்புக்கொள்கின்றோம் இந்த மனிதர்கள் உனக்காக இருக்குறாங்க நாம பேச்சு உதவி செய்யவா இப்ராஹிமு நெருப்பாரு நாங்க நீங்க விரும்பினுமா அந்த நெருக்கு மேல பறவை பறக்கும் என்று சொன்னால் அந்த பறவை எரிந்துள்ளே அப்படிப்பட்ட நெருப்புக்குள்ளே இந்த மனக்குமார் உடனே போகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்போடு சங்கமிக்க கூடிய செகண்ட் இப்ராஹிம் அலிஸ்லார்களை பார்த்து நபியே நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய கடல் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து இது கூத்தட்டா இந்த நெருப்பை அணைக்கட்டா இதை குளிராக்கட்டா எங்களுக்கு உத்திரமதாரங்கள் நதிகளே என்னை மலக்குமார்கள் கேட்குகிறார்கள் உடனே இப்ராஹிம் அலுவலகம் கேட்டாங்க வந்திருக்கீங்க யார்தான் அனுமதியோட வந்தீங்க அல்ல உங்களை அனுப்பினானோ எப்படி கேள்வி என்ன கேள்வி அல்ல உங்களை அனுப்பினானோ மலர் மரம் சொல்றாங்க பாசத்தில் நாங்கள் அல்லாட்டை கேட்டோம் கேட்டுட்டு வந்திருக்கிறோம் நம்பியை இம் இஸ்லாம் சொல்லுகிறார்கள் எனக்கு எந்த ஒரு இழிவாதம் பாது கட்டளை அந்த நெருப்புக்கு குளிர்ந்து சலாமத்தி மாறிவிடுகின்றது இதுல படிக்கிற பாடம் என்ன என்ன கஷ்டம் வந்தார் இன்னைக்கு இருக்கிற சொத்தை விட்டு போட்டுவரத்தை செய்வாப்பான் இல்ல நோக்கி ஓட்டுறது வட்டி கடையை நோக்கி ஓட்டுறது யாராவது செஞ்சுட்டு சமன் வாப்பான்னு சொன்னோம் ஐசியா அதெல்லாம் பாக்கலமா வியாபாரத்தில் போறேன் முழுந்துடுவேன் இந்த மறை மட்டும்தான் இந்த மரம் மட்டும்தான் சொல்லி பட்டியுறவங்க அல்லட சோதனை அல்லா சோதனை தர்ற நேரத்தில் இஸ்லாம் சொல்லாத முறையில உதவியூங்க படிக்கிற பாடம் எந்த ஒரு கஷ்டத்திலையும் உதவி செய்ய வந்து கூட அல்லத்திலிருந்து உதவி வரும் வரைக்கும் காத்தார்கள் இப்ராஹிம் இஸ்லாம் மனக்கு மாண்ட உதவியை கூட ரிஜெக்ட் பண்ணினாங்க இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு சோதனையில தந்து விட்டா எந்த பிசாசோட சேர்ந்தாவது அதை விட்டு வெளியே வந்துரும் எந்த சேர்ந்தாவது அந்த கஷ்டத்தை கடந்து கோமா அல்ல இறக்கப்படுவானா ஒன்றை யோசிக்கிறது விஷயங்களுக்காக அவங்க படிக்கிற பாடம் என்ன தெரியுமா இந்த பெருநாளில் படிச்சுக்கொள்ளணும் இப்ராஹிமுடைய வாழ்க்கை அலை இஸ்லாம் ஒரு கஷ்டம் வந்த போதும் அல்லாஹுடைய உதவியை நம்பியிருந்தார்கள் எனவே சகோதரே இந்த பிறநாளை சாதாரணமாக இது ஒன்றுமே இல்லாமல் கொண்டாடிவிட்டு செல்லுவது என்பது ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயமாக போய்விடும் இந்த திருநாளை உயிர் உள்ளதாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் வசதியுள்ளவர்கள் உழுகாவை குடுத்தியாக வேண்டும் சுண்ணத்து தானே என்று உதிரை தள்ளாதீர்கள் தானே அல்ல அதே உழுகியா கொடுக்க வசதி இருந்தும் அதை கொடுக்காதவர்கள் கொடுக்க முற்படாதவர்கள் தொழூரத்துக்கு வரவாடம் செல்வாங்க ஏற்பாடு செய்யாமல் மிருகத்தை மட்டுமில்லை குருபால் கொடுங்க எண்ணங்கள் பொறாமை சூது வஞ்சகம் மோசமான எண்ணங்கள் உள்ளடத்தை இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட எண்ணங்களையும் குருபான் கொடுத்திருந்தோம் எங்களுக்கு கெட்டம் கொடுத்தப்பட்டவங்க தெரியாமல் இருக்கும் உள்ளத்தை சொல்லுங்கயா அல்லா இப்ராஹிம் இஸ்லாம் தியாகம் பண்ண இந்த நான் தியாகம் பண்றேன் இந்த ஏற்படுத்திக் கொள்வேன் சுபோதன பழக்கம் இல்லையா இமாந்த மாத்திர சுபோதன உனக்கு அல்லாவுக்காக வாழாதேன் வாழ்ந்து பாருங்க சந்தோஷமா இருக்கு இதை விட்டுட்டு நாங்கள் பெருநாள் என்ற பேரில் அல்லாருக்கு மாற்றமான விஷயங்களை அஞ்சு உயிருள்ள பெருநாளாக நூறுள்ள பிறநாளாக ரூநாளாக கொண்டாடுவதற்கு அல்லாஹம் Allah**** அபிஷேகமானே அல்லா பல தானங்களுக்காக சொல்லக்கூடிய காரணங்களுக்காக யாரெல்லாம் குருபான் கொடுக்காமல் இருக்கிறார்கள் யாவில் அந்த உள்ளங்களை விசாலப்படுத்தி இந்த கடுமையை சரியாக சீருக்கு எங்களுக்கு தோல்வி செய்வார் யாவ்லா இப்ராஹிம் இஸ்லாமர்கள் தன் குடும்பத்தையே உனக்காக அர்ப்பணம் செய்தார்கள் ரஹ்மானே எமது யாவில் எம்முடைய வாழ்க்கையிலும் நீ விரும்பக்கூடிய விடயங்களை உனக்காக அர்ப்பணம் செய்யக்கூடிய தன்மைகளுக்கு தருவாய் ரஹ்மானே முஸ்லிம் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீ போய் ரஹமானே கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் பலாய்கள் நோய்கள் முசிபத்துகள் வழக்குகள் அம்புகள் அனைத்து மட்டும் எங்களை பாதுகாத்து இந்த முறை உழுகையா நாங்கள் கொடுக்க இருக்கக்கூடியவர்கள் யா எந்த விதமான நெருக்கடல்களும் இல்லாமல் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் இந்த கடமையை சரியானே முஸ்லீம்களை பற்றி நல்ல எண்ணங்களை அந்நிய மக்களுடைய உள்ளத்திலே பதவி வைப்பார் ரஹ்மானே அல்லா எங்களுடைய ஆயிலே உறுதுடமையாவது உன்னுடைய காபாவை தாசி ஹஜி செய்யக்கூடிய நன்மை எங்களை பெற்றுவார் ரஹ்மானே சில ரவுதாவை தரிசிக்க கூடிய உன்னத பாக்கியத்தில் எங்களுக்காக நீ தருவாய் ரஹ்மானே எங்கள் துவாக்களை ஏற்றுக் கொள்வாயாக ஆமீன் ஆமீன் யார் பல